அகர முதலையெழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் எடும்பை தரும் பிறர் நமக்கு உதவி செய்வதற்கும் நாம் பிறருக்கு உதவி செய்வதற்கும் நல்லொழுக்கமே முதல் காரணமாக இருக்கிறது நல்லொழுக்கம் நன்றிக்கு வித்தாகும் அது மாதிரியே தீயொழுக்கம் நல்லொழுக்கத்துக்கு எதிரான தீயொழுக்கம் பிறர் நமக்கு துன்பம் செய்வதற்கும் நாம் பிறர்க்கு தீமை செய்வதற்கும் காரணமாக அமையும் யார் ஒருத்தன் ஒழுக்கமுடையவனாக இருக்கிறானோ அவனுக்கு எல்லோரும் உதவி புரிவார்கள் அவனும் எல்லோருக்கும் உதவி புரியக்கூடியவனாக உபகாரியாக இருப்பான் இதைத்தான் பொதுப்பட நன்றிக்கு நல்லொழுக்கம் வித்து அதாவது காரணம் விதை என்றார் யார் ஒருவன் தீயொழுக்கம் உடையவனாக இருக்கிறானோ அவனுக்கு பிறரும் உதவ மாட்டார்கள் அவனாலேயும் யாருக்கும் உபகாரம் கிடையாது அதனால் அவன் அடைவதும் துன்பந்தான் அவனால் பிறர்க்கு உண்டாகிறதும் துன்பந்தான் அப்படிங்கிறத தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் என்று சொன்னார் ஆக நல்லொழுக்கம் இன்பம் தரும் என்றும் தீயொழுக்கம் துன்பம் தரும் என்பதையும் உணர்த்தி இருக்கிறார் ஒரு சிறிய விதையிலிருந்து பெரிய விளைவுகள்லாம் அதிகம் ஏற்படுகிறத பார்க்கிறோம் அதே மாதிரி ஒழுங்காக இருக்கிறதுலேருந்து இனிமையான ஒழுக்கத்திலருந்து இன்பம் புகழ் புண்ணியம் முதலான அரிய சுகத்துக்கு காரணமான பல விஷயங்கள் ஒரே நேரத்தில் நமக்கு கிடைக்கும் ரொம்ப நாள் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை வார்த்தைகளால் நாம் விவரித்து சொல்லிவிட முடியாது ஆக நல்லொழுக்கந்தான் எல்லா விதமான இன்பங்களுக்கும் விதைன்னு உணர்த்தி இருக்கிறார் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதுனால மனசும் பேச்சும் உடம்பும் புனிதத்தன்மை தூய்மை அடைகின்றன ஆகவே இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறவன் எல்லா வகையிலையும் சிறந்து மகிமையுடையவனாக சொல்லுவதற்கரிய பேரென்ப நிலைகளையெல்லாம் அவன் அடைகின்றான் பிறர் மனையின் அயவாமை பொய் பேசாமை இன்னா செய்யாமை எவ்வுயிருக்கும் இறங்கி அருளக்கூடிய அருளுடைமை இவைகளெல்லாம் நல்ல ஒழுக்கங்கள் என்பதை நாம் எப்பொழுதும் நினைவிலே கொள்ள வேண்டும் ஆக நல்லொழுக்கம் நன்றிக்கு வித்தாகும் அப்படிங்கிறத நன்றிங்கிறத புண்ணியம் என்ற சொல்லிலும் பொருள்படுத்துவது உண்டு அதாவது நன்றி என்ற சொல்லை புண்ணியம் என்ற அர்த்தத்துக்கும் பயன்படுத்துவது உண்டு நன்றின்பால் உயிப்பது அறிவு அப்படின்னு சொன்னால் புண்ணியத்தில் சேர்ப்பது அப்படிங்கிற கருத்து இருக்குது அதனால் நல்லொழுக்கம் அதாவது இந்த உடல் வாழ்க்கையில் மாத்திரம் இன்பம் தருவது அல்ல உயிரானது வேறொரு உடலை எடுக்கும் பொழுது சொல்லியிருக்கிறார் அல்லவா நிலையாமை அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார் நாச்செற்று விக்குள் மேல் வாராமன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் சொல்லியிருக்கிறார் அப்புறம் அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை என்று அறன் வலியுறுத்தலிலேயும் அருளி செய்திருக்கிறார் அதையெல்லாம் நாம் நினைவிலே கொண்டு ஒழுக்கத்திற்கே முற்றிலும் முக்கியத்துவம் தர வேண்டும் இராமாயணம் உத்தரகாண்டம் சீதை வனம் ஐம்பதாவது பாடல்ல கம்பர் பிரான் அருளியிருக்கிறார் நன்றிவித்தாகும் நல்லொழுக்குடைய நற்றவ முனிவரை எல்லாம் சென்று அடிபணிந்து தேவர் தீவினை அறுத்து என்று அருளி நாம் இங்கே நினைவு நீதி சதகம் எழுபத்தி ஸ்லோகம் சொல்லுகிறது உயர்ந்த மலையின் உச்சியிலிருந்து கரடமுரடான கற்பாறையில் விழுந்து உடல் தூள் தூளாய் சிதறிப் போகலாம் கொடிய விஷப்பல்லுடைய ராஜநாகத்தின் வாயில் கையை வைக்கலாம் எரிகின்ற நெருப்பின் நடுவிலே விழுந்துவிடலாம் இவைகளால் வரும் துன்பத்தை விட நல்லொழுக்கத்தை கைவிடுவதால் வரும் துன்பம் மிகவும் அதிகமானது என்று உபதேசிக்கப்பட்டிருக்கிறது இனி பதவுரையை படிக்கலாம் நல்லொழுக்கம் நல்ல செயல்களை இடைவிடாது முறையாக செய்து ஒழுகுதல் நன்றிக்கு நிலையான இன்பத்திற்கு வித்தாகும் காரணமாக அமையும் தீயொழுக்கம் தீய செயல்களை தொடர்ந்து செய்வதானது என்றும் எப்பொழுதும் இடும்பை துன்பத்தை தரும் தந்து கொண்டே இருக்கும் நல்ல செயல்களை இடைவிடாது முறையாக செய்து ஒழுகுதல் நிலையான இன்பத்துக்கு காரணமாக அமையும் தீய செயல்களை தொடர்ந்து செய்வது எப்பொழுதும் துன்பத்தை தந்து கொண்டே இருக்கும்